சீரராட்சியிலும் போல் சேர்கவே என்ஆசான் வீரராக வர்க்கப்புகள் அவர்கள் மிகு ஸ்ரீ வரதராஜ பெருமாள் திருக்கோவில் நிர்வாகிகளே கோவில் கைங்கர்த்திகளே ஒவ்வொரு புதன்கிழமையும் நடைபெறும் ஸ்ரீ மயூரகவியர்களை செய்த சூரிய சதகம் தொடர்பு உன்னியாசத்தின் உபயதாரர்களான வைசால்பி திருமதி அவர்களே திருமதி அலமேல புருஷோத்தமர்களே இங்கே அமர்ந்து உள்ள பக்தர்களே உங்கள் அனைவருக்கும் என் பணிவான வணக்கம் வழக்கமாக வர்ற பாதையில் வந்தால் அங்கே செட்டு வீதியில் தோண்டி போட்டிருந்தாங்க சரிண்ணா அப்படி சுற்றி வந்தால் இந்த பக்கம் தோண்டி போட்டிருக்கிறாங்க அப்புறம் அங்கேருந்து அடுத்த வீதி வந்து நோய் என்ட்ரி அப்புறம் நேரு வீதி வந்தோம் அங்கே ட்ராஃபிக் ஜாம் நீச்சி அடித்து வந்து சேர்கிறதுக்குள்ளே லேட்டாகி போய் எட்டைகால் வரைக்கும் பார்க்கலாம் ஸ்லோகம் ஐம்பத்து ஏழு நிவாஸ் சப்திவமேற்றூர்ணம் தான் ராஷோ இத்தரஜன இவ உத்தாரி தூரபாஜி பூவ பஷ்டோ ர ிப அதிபதியின் தர்ஷ என்ன ஸ்திராயதாம் ஆஸ்தான தான உத்யத திவசபதேகே பிராக்பதிகார பாலக இந்த ஸ்லோகத்தில் என்ன சொல்றாருன்னு ஒரு பேரரசன் தன்னுடைய அரண்மனையை விட்டு அதிகாலையில் வெளியே வந்து ஏழு பிராகாரங்களை கடந்து தன்னை பார்ப்பதற்காக காத்திருக்கிற மக்கள் மன்னர்கள் முன்பு காட்சி அளிக்கிறான் அப்போ அங்கே இருக்கிற மந்திரிகள்லாம் என்ன பண்ணுறாங்க பாமர மக்களெல்லாம் அடித்து விரட்டிட்டு மன்னர்களை மட்டும் முன்வரிசையில் நிறுத்தி மகாராஜாவுக்கு ஆஜர் பண்ணுறாங்க அப்போ மகாராஜா சொல்கிறார் சரி குறுநிலை மன்னர்களே வாருங்கள் உங்களுக்கு இந்த ஏரியா உங்களுக்கு அந்த ஏரியா உங்களுக்கு இந்த ஏரியா என்று அவரை விற்கு அலாட்மெண்ட் பண்ணி அவரை விற்கு வரி வசூலிக்கக்கூடிய இடத்த ஒதுக்கி கொடுக்குற மாதிரி இந்த சூரிய உதயம் இருக்குதுன்னு இங்கே கவி கற்பனை பண்ணுறாரு அவர் என்ன சொல்கிறார் அப்படின்னா இந்த அருணன் இருக்கிறான அவன்தான் இந்த சூரியன் என்ற மகாராஜா வருவதற்கு வழிவகுத்து மகாராஜா வருகிறார் மகாராஜா வருகிறார் என்ற பெறாக் சொல்லி அந்த ஏழு குதிரைகளும் ஏழு வாசல் போல சூரியன் பின்னால் வரான் கையில் பெரம்பு வச்சிருக்கிறான் பாமர ஜனங்களெல்லாம் ஓடுறான் யார் அந்த பாமர ஜனங்கள்னால் இரவின் இருட்டு தான் பாமர ஜனங்கள் நீங்கள்லாம் போங்க போங்க போங்கன்னு சொல்லி மன்னர்களே அணிவகுக்கிறான் மன்னர்கள்லாம் யாரிடான மலை முகடுகள் அந்த மலையினுடைய உச்சிலாம் தெரியுது அதெல்லாம் மன்னர்களான் இந்த சூரியனுடைய வெளிச்சம் வந்தவுடனே ஒவ்வொரு மலைக்கும் இது ஏரியா இது ஏரியான்னு சூரியன் காட்டுறது போல இருக்கான் இப்படி பின்னால் வருகிற மகாராஜாவாகிய சூரியனுக்கு முன்னோடியாக கையிலே பெரம்பை வைத்து கொண்டு இருளை விரட்டி மலைகளாகிய மன்னர்களுக்கு மன்னர் காட்சி தருவதற்கு ஏற்பாடு செய்யக்கூடிய அருணன் உங்களுக்கு நல்லருள் செய்வானாக உங்களை அவன் காப்பானாக அப்படின்னு சொல்கிறேன் அதான் இந்த சுலோகம் பதப்பொருள் சொல்கிறேன் நீத்வா அஸ்வான்னு சப்த நீத்வா அப்படின்னா அந்த குதிரைகளை கண்ட்ரோல் பண்ணி கொண்டு செலுத்துறது அஸ்வான்னா குதிரைகள் சப்தன்னா ஏழு கட்சா இவை கக்ஷானா வாசற்படி வாசற்படி போல ஏழு வாசல் போல் இருக்காது நியமவசம் அதை வந்து நிர்வாகம் பண்ணி தன் வசத்தில் வைத்திருக்கிறது வேத்தரனா பெரும்பு கல்பனா போல பிரதோதன சாட்டை அவன் கையில வச்சிருக்கிற சாட்டை போல இருக்கா குவியல் மக்கள் குவியல் இங்க இருட்டு இருட்டு தான் மக்களா சொல்ற துவாந்தசிய ராஷ் இதர ஜன இதர ஜன பொதுமக்கள் பாமர மக்கள் இவ போல உற்சபாஜே இந்த அருணனாலே விரட்டப்பட்டு அந்த இருள் வந்து தூரம் போயிடுச்சு தூர பாஜினா தூரம் போயிடுச்சு உத்சாரித்தேன்னா விரட்டப்பட்ட இவனா போல பூர்வம் முதலில் பிரஷ்டோ ரதசிய ரதத்தினுடைய முன்பக்கத்தில் சித்தி பிரித்து மலைகளாகிய அதிபதியின்னு ராஜாக்களை தசை என்ன காட்டி அப்படிப்பட்ட அருணன் திராயதாம் வகை உங்களை காக்கட்டும் திரைலோக்கிய ஆஸ்தான தான உத்தியத்தை மூன்று உலகங்களையும் அந்த மலைகளாகிய ராஜாக்களுக்கு இது தான் பிரதேசம் இதுதான் உங்கள் பிரதேசம் இதுதான் உங்கள் பிரதேசம் என்று காட்டி திரைலோக்கிய ஆஸ்தான மூன்று உலகங்களிலும் அவர் அவருடைய ஸ்தானம் ஆஸ்தானம் தான என்றால் காட்டி கொடுக்கிறது உத்தியத்தை அந்த செயலிலே ஈடுபட்டுள்ள திவசபதேகே திவசபதினா சூரியன் திவசம்னா நாள் பற்றினா சூரியனுடைய பிராக் பிரதீகார பாலக பிராக்னா சிரேஷ்டமான பிரதீகாரன வாயில் பாலகனா காப்போன் சிரேஷ்டமான வாயில் காப்போன் யாரு அருணன் அவன் உங்களுக்கு நன்மை செய்யட்டும் உங்களுக்கு வார்த்தை வார்த்தையாக அர்த்தம் சொல்லிட்டேன் இப்போ கொஞ்சம் விளக்கமாக பார்க்கலாம் நீத்வா அஸ்வான சப்த கட்சா இந்த ஏழு குதிரைகள் தானே சூரியன் வருவதற்கு வழிவகுக்குது இழுத்துட்டு போகிறது இது தானே சூரிய நாகிய மகாராஜா வர்றதுக்கு ஏழு வாசல்படிகள் இவை என்று சொல்லலாம் இப்போ ஏழு அப்படிங்கிறது சில மங்களமான எண்ணாக கருதப்படுகிறது நம்ம நாட்டில் ஒம்பது அஞ்சு மூணு ஒன்று ஏழு இதெல்லாம் மிஸ்டேக் நம்பர்ஸ்ன்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி இங்கே ஏழு வாசல் அப்படின்ற இந்த நூற்றி எட்டுன்னு ஒரு நம்பர் இருக்கு நூற்றி வந்து ஒரு முக்கியமான எண்ணிக்கை ஒருத்தருக்கு முய் எழுதுறதுனா கூட நூறாக கொடுக்காமல் நூற்றி ஒன்று சில பேர் நூற்றி எட்டு இப்படி வைப்பாங்க தேங்காய் பிள்ளையார் குறைக்கிறாருன்னா கூட நூற்றி எட்டுன்னு உடைப்பாங்க அந்த மாதிரி பார்க்குற போது நீங்கள் ஆயிரம் நாமத்தை சொல்லி அர்ச்சனை பண்ண நேரம் இல்லை நாமத்தை சொல்லுங்க அப்படின்னா வெறும் நூறு நாமத்தை சொல்லி அர்ச்சனை பண்ண மாட்டாங்க நூற்றி சொல்லி அர்ச்சனை பண்ணுவாங்க அஷ்டோத்தர சதம் அஷ்டம் என்றால் எட்டு உத்தரம்னா மேலே சதம்னா நூறு எட்டை தன் மேலே போட்டிருக்கிற நூறு அதாவது எட்டு பிளஸ் நூறு நூற்றி எட்டு அஷ்டோத்திர சதம் வந்து நூற்றி முக்கியமான உபனிஷதங்கள் நூற்றி வைணவ திவதேசங்கள் நூற்றி சக்தி பீடங்கள் நூற்றி எட்டு பௌத்தர்களுடைய கோவில்கள் இருக்கிற இஸ்லாத்தில் இறைவனை குறிக்கும் எண் நூற்றி எட்டு நம்ம ஜபம் பண்ணும்போது தாமரமணி ஜபமால் வச்சுருக்கிறோமே அதில் மணிகள் நூற்றி சூரியனுடைய குறுக்களவு பூமியினுடைய குறுக்களவை போல நூற்றி மடங்கு அதிகமாக கரெக்டாக நூற்றி மடங்கு அதிகம் அடுத்து பனிரெண்டு ராசிகளையும் ஒன்பது கிரகங்களையும் பெருக்குங்க பன்னெண்டு இன்ட்டு ஒம்பது நூற்றி உள்ள உடம்பில் உள்ள வர்ம புள்ளிகள் வர்ம புள்ளினா அந்த வர்ம அடின்னு சொல்லுவாங்க முக்கியமான சில இடங்களை விளையாச தட்டு தட்டுனா கை சுருண்டுக்கும் நோரத்தள்ளோம் வறும அடின்னு சொல்கிறோம் மர்ம அடிங்கிறது தான் வறும அடின்னு மாறி போச்சு போகர் கண்டுபிடிச்சிருந்தது உடம்புல நூற்றி எட்டு புள்ளிகள் இருக்குது அந்த இடத்துல முக்கியமாக அந்த நூற்றி எட்டு புள்ளிகளை மட்டும் தெரிஞ்சு வச்சுருப்பாங்க அவர்கள் வந்து மற்றவங்க மாதிரி கராத்தே ட்ரெஸ் போட்டுக்கிட்டு இப்படி பொசிஷன் எடுக்கிறது கிடையாது ஜூட மாதிரி இப்படி தூக்கி போடுறது கிடையாது ரொம்ப சர்வசாதாரணமாக நிற்பாங்க கிட்ட போய் சேட்டை பண்ணின்னு அப்படி அப்படிம்பாங்க அவ்வளோ தான் நீங்கள் எகளை விழுத அவங்களுக்கு கரெக்டாக தெரியும் அந்த பொசிஷன் அந்த மாதிரி ஒரு நஜகேஸ் எனக்கு தெரியும் மதுரையில் பஸ் சிட்டி பஸ்ஸுக்கு எல்லோரும் காத்திருக்குறாங்க அப்போ ஒருத்தர் ஆரைகாலடி மனுஷன் இளைஞர் ஒருவேளை ஜிம்னாஸ்ட் போல் இருக்கு ஜிம்னாஷியன் போவார் போல் இருக்கு அவர் அத்தனை ஜனங்களையும் தள்ளிவிட்டு மேலே ஏறுனார் அவர் தள்ளிவிட்ட ஜனங்களில் ஒரு வயசானவர் ஒருத்தர் ஒரு எழுபது வயசு கிழமை அவரை கையை பிடிச்சி இழுத்து விட்டான் ரோட்டில் வந்து விழுந்துட்டார் இப்போ வேகமாக ஏறாம் சீட்டு பிடிக்கிறதுக்கு இவர் உழுகிற வரைக்கும் தான் வயசானவராக இருந்தார் விழுந்த உடனே ரொம்ப இளைஞர் மாதிரி எந்திரிச்சார் வேகமாக ஓடி அந்த இளைஞனை பிடிச்சி இழுத்து போட்டார் கல எல்லாருக்கும் ஆச்சரியம் என்னடா இவ்வளவு வாட்டசாட்டமாக இருக்கிற ஒரு இளைஞனாக இவர் இவ்வளோ அநாயசமாக எடுக்கிறாருன்னு அவன் இழுத்த உடனே அவன் கேட்குறான் யோ பெருசு இன்னும் கொஞ்சம் நாள் இந்த உலகத்தில் இருக்கணும்னு ஆசை இருக்கா இல்லை இன்றைக்கே போகணும்னு ஆசையா அப்படின்றான் அவன் அதுக்கு இவர் சொல்கிறாரு யார் போக போகிறான்னு பாடுறா இப்போ அப்படின்னு இந்த இடத்துல அப்படின்னா இருப்பாருங்க அவ்வளோதான் உடனே அவன் சுருண்டு கை காலம் அப்படியே வெட்டுது வாயிலேருந்து நுற நுறையாக தள்ளுது எல்லா ஜனமும் வேடிக்கை பார்க்குது டிரைவர் இன்ஜின் ஆஃப் பண்ணிவிட்டார் கண்டக்டரு ட்ரைவர் பஸ்ஸில் உட்காந்துருந்தவங்க எல்லாம் வந்து சுற்றி வேடிக்கை பார்க்குறான் என்னென்னா வறுமடி அப்புறம் அங்கேருந்து ஒரு பெரியவர் ஐயா போயிட்டு போகிறான் என்ன கல்யாணம் ஆகலை போட்றதுக்கு அவனை கொஞ்சம் அது இலக்குதல்னு சொல்லுவாங்க வறுமடி அடித்த உடனே மறுபடி அதை நார்மல் ஆக்கிறதுக்கு இலக்குதல்னு சொல்கிறேன் இலக்கி விடுங்க அப்படின்னோடனே அவர் பல இடங்களில் கையை பிடிச்சி கிடிச்சு கிழத்து கிழத்து அவன் எந்திரிச்சு உக்கான் உட்காந்து என்னமோ வேறு உலகத்துலேருந்து வந்த மாதிரி முடிக்கிறான் மழங்க மலங்க என்ன ஆச்சு எனக்கு அப்படின்னா அப்போ அவர் சொன்னார் உடல் பலம்ங்கிறது தற்காப்புக்காக பகவான் கொடுக்குறான் அதை துஷ்பிரயோகம் பண்ணக்கூடாது அப்படின்னு சொன்னோடனே என்ன பெருசு நீ அடிச்சடி இந்த அடியாக இருக்குது ஆச்சரியமாக இருக்குது அப்படின்னா பெருசு சிரிச்சுலாம் அப்புறம் பார்க்கலாம் போய் உக்காடுறா பஸ்ஸில் அப்படின்னு அன்னையிலேருந்து அவன் கிழவுங்களை கண்டா மிரளான் வாலிபர்களை கூட சமாளிச்சுருவான் அவங்கள இருக்கு வயசானவங்களை கண்டா பயப்படுறான் அந்த மாதிரியாக போயிடுச்சு இந்த மாதிரி மர்மஸ்தானங்கள் உடம்புல நூற்றி எட்டு இருக்குதுன்னு சொல்லுவாங்க இதெல்லாம் பகவான் வைக்கிறது நூற்றி நரம்பு முடிச்சுக்கள் நரம்புகளுடைய சந்திப்புகள் நூற்றி எட்டு நூற்றி எட்டுங்கிற நம்பர் அவ்வளோ ஆச்சரியமானது அதை கணிதவியல் ரீதியாக பார்க்குற போது அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா ஒன் டு த பவர் ஆஃப் ஒன் இன்டூ டூ டு த பவர் ஆஃப் டூ இன்டூ டு த பவர் ஆஃப் த்ரீ அதை பெருக்கினிங்கன்னா நூற்றி வரும் அப்படின்றாங்க ஒன் டு த பவர் ஆஃப் ஒன்றுன்னா ஒன்று தான் வரும் டூ டு த பவர் ஆஃப் டூனால் நாலு வரும் த்ரீ டு த பவர் ஆஃப் த்ரீன்னா டுவெண்ட்டி வரும் த்ரீ இன்டு த்ரீ இன்டு மூணையும் பெருக்கி பாருங்கள் நூற்றி வரும் கரெக்டாக மூன்று முப்பத்தி ஆறு நூற்றி எட்டு வரும் இப்படிலாம் அதில் நூற்றி எட்டில் ஏகப்பட்ட விளையாட்டு விளையாடுவாங்க நீங்கள் கணித மேத ராமானுஜி கேட்டிங்கன்னா நூற்றி எட்டு வச்சு நீளமாக விக்ரமாதங்கதையை சொல்லிவிடுவார் ஆச்சரியமாக இருக்கும் நமக்கு அப்படி எண்களுக்குன்ற ஒரு மகிமை உண்டு அதை நம்பி தான் இப்போல்லாம் வந்து நியூமராலஜின்னு சொல்லி அவங்க பேரெல்லாம் மாற்றிக்கிறாங்க கொள்கிறாங்க அது மாதிரி ஏழு வாசல்கள் ஏழாம் நம்பருக்குன்னு ஒரு மகிமை உண்டு இந்த ஏழு குதிரைகளும் மகாராஜாவனுடைய ஏழு வாசல்களுங்கிறது கோவிலில் பாருங்கள் ஏழு பிராகாரம் இருக்கும் மகாராஜாவுடைய அரண்மனையில் ஏழு வாசல்கள் இருக்கும் அந்த எண்கள் தூணுடைய நம்பியர் நம்பர் மேலே லாகட கடைன்னு சொல்கிறாங்க பாருங்கள் அந்த காலத்தில் மெட்ராஸ் டெரஸிங்னு சொல்லுவாங்க கட்டைகளை போட்டு அதுக்கு மேலே தான் தளம் ஓட்டுவாங்க இப்போல்லாம் வந்து சென்ட்ரிங் போட ஆரம்பிச்சுட்டாங்க அப்படி கட்டைகள் போடும்போது அந்த கட்டைகளுடைய எண்ணிக்கையை மது கொண்டு இத்தனை இருக்கணும்னு ஒரு கணக்கு இருந்தது ஏழு என்பது வாசற்படைகளுடைய எண்ணிக்கைக்கும் பிராகாரங்களுக்கும் ஒரு மங்களமான எண் அப்போ நீத்வா அஸ்வான்னு சப்த கட்சா இவ குதிரைகளை ஏழு குதிரைகளை கொண்டு ஏழு வாசற்படி போலே நியமவசம் நியமவசம் அப்படின்னு சொன்னா தன் கட்டுப்பாட்டுக்குள்ளே வைத்தல் தன்னுடைய கண்ட்ரோல்ல வைத்தல் நியமவசம் ஒரு ஹெட் ஆஃப் தேமிலி தன் குடும்பத்தை கண்ட்ரோல வச்சிருக்கணும் அது மாதிரி ஒரு ஆசிரியர் ஒரு பள்ளிக்கூடத்தின் வகுப்பு மாணவர்களை கண்ட்ரோலில் வச்சிருக்கணும் இந்த கண்ட்ரோலில் வைக்கிறதுங்கிறது இந்தியர்களுக்கு ரொம்ப அனாயாசமாக வருது ஒரு தகப்பன் ஏசியா குடும்பத்தை கண்ட்ரோல் பண்ணிடுறான் ஒரு தாத்தா கூட கண்ட்ரோல் பண்ணிடுறாங்க ஆசிரியர்களும் மாணவர்களும் ஏதோ கொஞ்சம் கொஞ்சம் தகரா நடந்தால் கூட கண்ட்ரோல் பண்ணிடுறாங்க இப்போ அமெரிக்காவில் ஒரு பெரிய சேட் நியூஸ் என்னென்னா இங்கே இருந்து போன நம்ம இந்திய நாட்டு குழந்தைகள் அதிகமான மார்க் வாங்குது அங்கே இருக்கிற அமெரிக்க குழந்தைகள்லாம் மக்கு பிள்ளைங்க அவங்களுக்காக மார்க் வாங்க முடியல காரணம் என்னென்னா அதுக்கு பல காரணம் இருக்குது ஒரு காரணம் என்னென்னா அவர்களுக்கு குடும்ப அமைதியே இல்லை எந்த பிள்ளைக்கும் அப்பா இருந்தால் அம்மா இருக்காது அம்மா இருந்தால் அப்பா இருக்காது ஏன் செத்து போயிட்டாங்கனால சாவலை டைவர்ஸு அது ஒவ்வொரு கணவனும் நூறு மனைவியை பார்த்துட்றான் ஒவ்வொரு மனைவியும் நூறு கணவனை பார்த்துடுறான் ஆயுசுக்குள்ளே அப்படி இருக்கிற போது சேர்ந்து வாழக்கூடிய தம்பதிகளால் வளர்க்கப்படும் பிள்ளைகள்ங்கிறது அங்கே ஒரு தான் நம்ம போல குடும்பம் ஒற்றுமையான குடும்பத்தை மேல்நாடுகளில் பார்க்க முடியாது அதனால் அவர்களுக்கு குடும்பத்தில் அமைதி இல்லை அம்மானு இவங்க அப்பா இவனுக்கு யாரை காட்டுறானோ அது இவனை பெற்ற அம்மா இல்லை அவளை டைவர்ஸ் பண்ணிவிட்டு இன்னொருத்தையும் கட்டிக்கிட்டான் அவன் வந்து இந்த குழந்தை மேலே அவ்வளோ அக்கரையாக இறக்க மாட்டான் அதனால் அவனுக்கு வந்து போதிய அமைதி கிடைக்கவில்லை அதனால் பள்ளிக்கூட படிப்பை பாதிக்குது அப்படின்னு சொல்ல சொல்கிறாங்க வேறு சிங்க இந்தியாவில் ஆயிரம் தான் அடிச்சுக்கிட்டாலும் பிடிச்சிக்கிட்டாலும் டைவர்ஸுன்னு வர்றது ரொம்ப தான் ரேராக தான் வருது அந்த காரணம் என்னென்னா ஒருவரை ஒருவர் கண்ட்ரோலில் வச்சிருக்கு அது பேர் தான் நியமவசம் இந்த குதிரைகளை அவன் கட்டுப்பாட்டில் வைத்து வேத்தரை கல்ப பிரதோத வேத்தரை பெரம்பு கல்பன போன்ற பிரதோதன சாட்டை சாட்டை ஒன்று வச்சிருக்கிறான் அது எப்படி சாட்டைன்னா பெறம்பு போன்ற சாட்டையான் சாதாரணமாக சாட்டைக்கு கைப்பிடி அளவு கம்பு இருக்கும் மீதி வந்து வளையக்கூடிய ரப்பர் மாதிரி ஒன்று இருக்கும் இவன் வச்சிருக்கிறது பாதிக்கு மேலே ச ச சாட்டை போல வளையக்கூடியதாக இருக்குது அது பெறம்பாகவும் செயல்படும் சாட்டையாகவும் செயல்படும் சாட்டையில் ஒரு பிரச்சனை என்னென்னா நீங்கள் அடிக்கிற போது எதிர்கி உடம்பில் சுற்றிக்கும் போய் அதை மறுபடியும் எடுக்கிறது கஷ்டம் இன்னும் சில சந்தர்ப்பங்களில் பார்த்திங்கன்னா பழைய சினிமாவில் காட்டுவான் ஒரு தான் ஹீரோவை சாட்டையால் அடிப்பான் அவன் ரெண்டு அடி வாங்கிக்குவான் மூணாவது அடிக்கு இந்த சாட்டையை முறித்து இழுத்து அவன் அது பக்கம் உணர்ந்துருவான் ஏன்னா அந்த சாட்டையினுடைய கயிறானது பிடிச்சி முறுக்கிக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும் ஸோ சாட்டையானது தோற்றத்துக்கு ஒரு ஆயுதம் போல் தோன்றினாலும் அதுக்கு ரொம்ப டிஸ்அட்வான்டேஜ் இருக்குது அதனால் இவன் வச்சிருக்கிற சாட்டை எப்படி இருக்குதான் பிரம்பு போன்ற சாட்டை அதாவது பாதி வர நீளக்கம்பு மீதி வந்து சாட்டை போல வலியும் அது நம்ம குதிரை சிவக்கு மாதிரி இல்லை அது பெறம்பினுடைய த அதர் ஹாஃப் அப்படிங்கிறேன் கல்ப பிரதோத பிரதோதன்னா சாட்டை வேத்தரைன்னா பிரம்பு கல்பன்னா போன்ற ஸ்தூர்ணம் துவாந்தசிய ராசம் ஸ்தூர்ணம்னா விரைவில் துவாந்தனா இருட்டு ராஷவனா குவியல் இருட்டு குவியல்கிறார் இருள் அப்படி கவிஞ்சு போயிருக்குது கூட்டமாக இருக்கு அதை வந்து விரட்டுகிறான் எப்படி விரட்டுகிறான் இந்த அருணன் தன்னுடைய தேக தேஜஸ்னாலே விரட்டுகிறான் பிரம்பை வச்சு விரட்டுறான் ஒரு ராஜாவை பார்க்குறதுக்கு பொதுஜனங்கள்லாம் அடிச்சுட்டு பிடிச்சிக்கிட்டு நிற்பாங்க ஏன்னா அந்த காலத்து ராஜாக்கள்லாம் கம்பீரமாக இருப்பாங்க தோற்ற கவர்ச்சி உள்ளவர்களாக இருப்பார்கள் மக்களுக்கு ராஜபக்தியும் இருக்கும் இப்போ நம்ம இவர் எட்டயபுரம் ஜமீந்தாருக்கிட்ட எட்டயபுரம் மகாராஜா கிட்டே இவர் வேலை பார்த்தார் பாரதியார் அப்போ அந்த எட்டயபுரம் மகாராஜா வந்து டெய்லி திருவீதி விழா புறப்படுவார் பல்லக்கில் ஏறி சாமி புறப்படுற மாதிரி டெய்லி ஈவினிங் ஆறு மணி போல் அந்த எட்டயபுரத்தை சுற்றி வருவார் மக்கள் எல்லாம் வீட்டை விட்டு வெளியே வந்து அவருக்கு வணக்கம் போடுவாங்க அப்போ பேசிக்குவாங்க மகாராஜா எப்படி இருக்காரு பற்றியா கம்பீரமாக எதுக்குன்னா இந்த மகாராஜா இன்னும் உடல் வலு உள்ளவராக இருக்கிறார் இவரால் நம்மை பாதுகாக்க முடியும் என்கிற ஒரு தெம்பு மக்களுக்கு ஏற்படுவதற்காக அப்படி தரிசனம் கொடுக்குறார் ராஜா பாட்டுக்கு அந்த படுத்து கிடக்கிறாரா அவர் உயிரோடு இருக்கிறாரா செத்து போயிட்டாரான்னு தெரியல அப்படிங்கிற நிலைமையில் மக்களுக்கு ராஜாவுடைய தரிசனமே கிடைக்காமல் இருக்குமானா மக்களுக்கு ராஜா மேலே நம்பிக்கைலாமா வேடம் அதுக்காக ராஜா வந்து பவனி வருவார் டெய்லி பவனி வருவார் அல்லது உப்பெருகலையாவது காட்சி கொடுப்பார் அப்போது ராஜ ராஜபக்தியின் காரணமாக அவரை பார்ப்பதற்கும் தொட்டு வழங்குவதற்கும் அடித்து பிடித்து கொண்டு நிற்பார்கள் அப்போது இந்த மந்திரி பிரதானர்கள் என்ன பண்ணுவாங்கன்னா விஐபிஸுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும் ராஜாவை பார்க்க வந்திருக்கிறவங்களில் குறுநில மன்னர்கள் இருப்பார்கள் நிலச்சி இருப்பார்கள் அந்நிய பிரதிநிதிகள் இருப்பார்கள் அவங்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும் இந்த பாமர ஜனங்களை வந்து தள்ளிவிடச் சொல்லணும் அப்போ தள்ளி விடுறதுக்கு பாம்பரை ஜனங்களை போங்க போங்கன்னா கேட்க மாட்டாங்க அவங்கலாம் உதச்சாதான் போவாங்க எப்போவுமே ஒரு சமுதாயத்தில் தரட்டி கெட்டணுன்னு இருக்கு இல்லையா அடிமட்ட மக்கள் பாம்பரை ஜனங்கள் அவங்க வந்து அறத்துக்கு கட்டுப்பட மாட்டார்கள் அச்சத்துக்கு தான் கட்டுப்படுவார்கள் அடித்தா தான் உதச்சா தான் தெரிஞ்சவங்க அதனால் பெரும்பினாலே அடிக்கிறாங்க துவாந்தசிய ஜன இதர ஜன என்றால் சாதாரணமாக இதரகிற வார்த்தைக்கு வேறு அர்த்தம் உண்டு இந்த இடத்துல பாமர மக்கள் பொதுமக்கள் என்ற அர்த்தத்தில் இது செயல்படுகிறது அதாவது அறிவு அதிகமாக வளர்ச்சி அடையாதவர்கள் என்று சொல்லுவார்கள் இந்த ஒட்டகம் என்ன பண்ணுமா முள் செடியே தீங்குமா ஒட்டகத்துக்கு இந்த கத்தாழ செடினா இஷ்டம் பாலைவனத்தில் கத்தாழை சப்பாத்தி களின்னு சொல்கிறோம் அந்த மாதிரி செடிகள்லாம் ரொம்ப முளைச்சி கிடக்கும் அதை ஒட்டகம் பார்த்தா மேயும் இப்போ நாமெல்லாம் கத்தாழைப்பழத்தை சாப்பிட்றதா இருந்தால் அதில் ஒட்டி இருக்கிற முள்ளெல்லாம் எடுத்துகிட்டு சாப்பிடும் ஒரு பழத்தில் இருக்கிற முள் எடுக்கிறதுக்கு ட்வெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் ஆயிடும் உங்களுக்கு அவ்வளோ முள் இருக்கும் சப்பாத்தி தான் சப்பாத்தி களி தான் நான் சொல்றேன் வேற என்ன சொன்ன அந்த பழத்தை திங்கிறதுக்கு ஆசைப்பட்டு இந்த ஒட்டகமானது திங்குமா தின்னும் போது இந்த முள்ளெல்லாம் நாக்கை கிழிச்சு விட்டு வாயெல்லாம் கிழிச்சு விட்டு ரத்தம் சொட்டுமா அப்படி சொட்டினாலும் கூட இந்த ஒட்டகம் அந்த செடியை திங்கிறதை நிறுத்தாது தொடர்ந்து திங்கும் அது மாதிரி அஞ்ஞானிகள் இந்த உலக வாழ்க்கையில் எவ்வளவு கஷ்டம் வந்தாலும் தப்பு தப்பு மேலே தப்பு கண்டாலும் கூட இதிலேயே மேலும் மேலும் ஆழ்ந்திருப்பார்கள் அப்படின்னு ஞானிகள் சொல்லுவார்கள் இந்த க கயவர்கள் சல்லடை போன்ற வருபாங்க நீங்கள் ஏதாவது ஊற்றுனீங்கன்னா நல்ல பொருள்லாம் கீழே போயிடும் தேவையில்லாத பொருள் மட்டும் வச்சுக்கோ டீ வழிகிறதுனு ஒன்று இருக்குது அதில் நமக்கு தேவையான டீயெல்லாம் கீழே போயிடும் இந்த சல்லடை வந்து தேவையில்லாத டஸ்ட்டை பிடிச்சிக்கும் இந்த கையவர்கள் என்ன பண்ணுவாங்கன்னா தேவையான சாமானெல்லாம் ஒரு நல்ல விஷயமா எடுத்துக்க மாட்டாங்க அதை விட்டுட்டு கெட்ட விஷயங்களைத்தான் கிரகிப்பார்கள் கயவர்கள் இவர்கள்லாம் அடிமட்ட மக்கள் அவர்களை அறிவுரை கூறி திருத்த முடியாது அடித்துத்தான் திருத்த முடியும் அதனால இருள் போல் இருக்கிற அவர்களை இதர ஜன அவர்களை பிறந்த நாளை அடிச்சு இவ உற்சித்தே இவனா போல அதாவது இந்த பாமர மக்கள் போலே இருக்கக்கூடிய துவாந்தை துவாந்த இருட்டினுடைய ராசியை உற்சாரிதே உற்சாரிதே என்றால் விரட்டுறது அதாவது துரத்துவது இருட்டை துரத்துவதற்கு அருணனுடைய ஒளி போதும் அந்த இருட்டு நீங்கிய மங்கிய ஒளி அருணனாலேயே வந்துவிடும் மிகுந்த ஒளிக்கு தான் சூரியன் தேவை அதனாலே அருணனை பார்த்த உடனே இருட்டு ஓடிடுமா ஞானிகளை பார்த்த உடனே அக்ஞானம் நீங்கிவிடும் இப்போ மீன் வந்து சதா சகதியில் கிடந்தா கூட மீனுடைய உடம்பில் சகதி ஒட்டாது அதுபோல் ஞானிகள் அஞ்ஞானிகள் மத்தியில் பழ கூட இந்த உலகத்தில் வாழ்ந்தால் கூட அவங்களுக்கு அஜானம் ஒட்டாது அதுபோல அருணன் இருட்டோடையே பழகினாலும் இருளோடையே சேர்ந்திருந்தாலும் அவனுக்கு இருட்டுடைய பாதிப்பு ஏற்படாரு ஸ்ரீதேவியும் மூதேவியும் ஒரே பார்க்கடலில் தான் தோன்றினார்கள் அமுதும் விஷமும் அதே பார்க்கடலில் தான் தோணுச்சு நெல்லும் பதரும் ஒன்றாக தான் இருக்கும் இந்த உலகத்தில் பகவான் நல்லது கெட்டது ரெண்டையும் சேர்த்து ஒன்றாக தான் வச்சுருக்கிறான் ஆனால் நல்லவர்கள் தான் தீயவற்றை விலக்கி எது தமக்கு தேவையோ அதை எடுத்துக்கொள்ள வேண்டும் அருணனானவன் இருட்டு தனக்கு பாதிப்பு உண்டு பண்ணாதபடி இருட்டை மட்டும் விரட்டக்கூடியவனாக இருக்கிறான் இப்போ இந்த ட்ரக்ஸு சாப்பிட்றாங்க இல்லையா கஞ்சா போதை மருந்து சாப்பிட்றவங்களை திருத்துறதுக்குன்னு கல்லூரி மாணவர்கள் சுயம் சேவகர்களாக அதாவது வாலண்டியர்ஸ்ன்னு தன்னார்வ தொண்டர்கள் அவங்க போய் திருத்தறதுக்கு போனாங்க ஒரு மூணு மாதம் ஆனவுடனே எவ்வளோ பேர் நீங்கள் திருத்தி இருக்கிறீங்க என்ன ப்ராக்ரெஸ்ஸு அப்படின்னு கேட்டால் திருத்த போனவங்களில் அஞ்சு பேர் கஞ்சா அடிக்க பழகிக்கிட்டான் அவன் இவனை திருத்திட்டான் அந்த மாதிரி ஆகிப்போச்சு என்ன சொல்லியிருக்கிறான் ஐயோ கஞ்சாவோடு யாருமே தெரியாமல் இருக்குதுயா ஒரு தம் அடிச்சுப்பாரியா அப்புறம் சொல்லி நீ இந்த மாதிரி போதனையெல்லாம் பண்ண மாட்டேன்னு உடனே இவன் என்ன பண்ணிருக்கா சரி கொண்டா அப்படிலாம் ஒன்றும் ஆகாது நான் உறிஞ்சிரன் பாருன்னு உறிஞ்சிக்கிறான் இவன் பூர்வ ஜென்மத்தில் கஞ்சா அடித்த கேஸு ஒரு உறிஞ்சி உறிஞ்சின உடனே அவனுக்கு இதை பழைய விட்ட குறை தொட்டகரை பிடிச்சிருச்சு ஆனால் ஆமாப்பா சொர்க்கலோகமே தெரியுது அப்படின்ட்டு இவனும் மாறிட்டான் அது மாதிரி பலவீனமானவர்கள்தான் தீமையினுடைய தாக்கத்துக்கு உட்படுவார்கள் நல்ல ஸ்ட்ராங் மாறுலஸ் உள்ளவங்க இவங்களுடைய தாக்கத்தை தான் அங்கே ஏற்படுத்துவாங்களே தவிர தாங்கள் தாக்கத்துக்கு உள்ளாக மாட்டார்கள் அதுதான் சொல்ற அருணன் ஒரு நாளும் இருட்டினாலே தாக்கப்பட்டதில்லை அருணினை பார்த்து இருள்தான் ஓடி இருக்குது ஒரு நாள் கூட அருண் இருளால் மூடப்பட்டான் அருணுடைய ஒளி போச்சு இருட்டு ஜே ஜிசின்னு என்றைக்காவது சொல்ல முடியுமா முடியாது அப்படிப்பட்ட ஆளை உங்களுக்கு நான் ரெக்கமெண்ட் பண்ணுறேன் அவர் உங்களை ஆசீர்வதிக்க போகிறார் அதனால் உங்களுக்கு என்றும் வெற்றி வருமே தவிர தோல்வி வராது அப்படிங்கிறதுக்கு சொல்கிறார் அப்படி உத்சாரிதே தூர தூர பாஜி அப்படின்னா தூரத்தை அடைந்த எது தூரத்தை அடைந்த என்றால் விரட்டப்பட்ட இருளானது தூரத்தை அடைந்து விட்டது அதாவது அங்கே தூரம் அங்கே இருட்டு இல்லை என்று அர்த்தம் இந்த புலவர்கள்லாம் இருளை வந்து பெருசானிஃபை பண்ணி வெளிச்சத்தை பெருசானிஃபை பண்ணி என்னமோ அது ஒரு மனுஷன் மாறியும் இது ஒரு மனுஷன் மாறியும் ஓடு ஓடுன்னு விரட்டினா மாறியும் அது ஓடினா மாறியும் அவ்வளவு தத்துருவமாக கற்பனை பண்ணி அதை ரசிப்பார்கள் இந்த நாட்டில் எல்லாத்துக்கும் உருவகம் கொடுத்து ரசிப்பார்கள் நீங்கள் வந்து இந்த பிராமணர்கள் சில பேர் காயத்ரி மந்திரம் ஜெபிக்கிற போது பார்த்துருக்கீங்களா கை ரெண்டையும் வச்சு துணியை போட்டு மூடிக்கிட்டு ஜபிப்பாங்க அது ஏன் ரெண்டு கையும் துணி கடியில் வச்சுக்கிட்டு ஜபிக்கிறாங்க மாட்டுத்தாவணியில்தான் பேரம் பேசும்போது விரலை விட்டு பேசிக்கிட்டு இருப்பாங்க இது என்னடா செய்தி அப்படின்னா இந்த மந்திரசாஸ்திரம் என்ன சொல்லுதுன்னா ஓங்காரம் என்பது புருஷ தத்துவம் காயத்ரி என்பது ஸ்திரீ தத்துவம் இந்த ஓங்காரம் கலந்த காயத்ரியை சொல்லும்போது ஆணும் பெண்ணும் சேர்ந்து சம்போகம் செய்கிற மாதிரி அது அதை நாலு பேர் பார்க்கக்கூடாது மைத்தனம் பார்க்கப்படாது அப்படிங்கிறதுக்காக அதை துணியை போட்டு செய்வாங்க அப்படி மந்திரங்களில் கூட ஆண்பால் பெண்பால் என்று பிரித்து அதை ஒரு நீதியாக வச்சிருக்கிறாங்க அதுக்கு ஒரு ஸ்லோகமே போட்டிருக்காங்க பாருங்கள் ஓங்காரக புருஷ செய்வ காயத்ரி யுவதீஸ்ததா தயோகோ சங்கமையோர் மத்தியே வஸ்திரம் ஆட்சாதனம் குரு ஓங்காரம் என்பது புருஷனாவான் காயத்ரி என்பது பெண்ணாவாள் இவங்க ரெண்டு பேரும் சேர்கிற சமயத்திலே வஸ்திரம் போட வேண்டும் மூடி மறைத்து கொண்டுதான் அந்த மந்திரம் ஜபிக்க வேண்டும் என்று ஆச்சாரமாக செய்யறது பழக்கம் அப்படி எல்லாத்துலேயும் உள்ள அந்த உண்மை ஜீவனை புரிந்தவர்கள் இந்தியர்கள் அதனால் இருள் நீங்கிடுச்சுன்னு சும்மா மொட்டையாக சொல்றதில்லை கிராமத்தை ஜனங்கள் சொல்லுவான் இருட்டு போயிடுச்சு வெளிச்சம் வந்துருச்சுமா அதை இவங்க சொல்லும்போது இருள் ஒளியினால் விரட்டப்பட்டது அப்படிங்கிற உண்மை தத்துவத்தை எடுத்து சொல்கிறேன் அதை தான் இங்கே பார்க்குறோம் நம்ம உற்சாரிதே தூர பாஜி அது அடைந்து விட்டது அடுத்து பூர்வம் பிரஷ்டோ ரதசிய பூர்வம்னா முதல்ல வர்றவன் அருணன் தான் இந்த பிரஷ்ட ரதசியன்னா பிரஷ்டன்னா முன்பக்கம் ரதசியனால் ரதத்தினுடைய தேரியினுடைய முன்பக்கம் தேரியனுடைய முன்பக்கம் தான் அருணன் உக்காந்துருப்பான் பின்பக்கம் இல்லை இப்போது சில டீசல் இன்ஜினில் டீசல் ட்ரெயினில் பார்த்தீங்கன்னா இன்ஜின் பின்னால் இருக்கும் ட்ரெயின் முன்னால் இருக்கும் அதாவது முன்பக்கம் ஒரு இன்ஜின் பின்பக்கம் ஒரு இன்ஜின் அட்டாச் பண்ணி ஓட்டுவாங்க ஒரு செட்டன் ஸ்டேஜில் ஒரு இன்ஜினை கலட்டி விட்டு இன்னொரு இன்ஜின் மூலமாக ட்ரெயின் ஓடும் அப்படி ஓடுறப்போ பின்பக்கமாக இருந்து வண்டியை ஓட்டுவாங்க ஓட்ட முடியும் அது மாதிரி இல்லாமல் இந்த ரதத்தை ஓட்டுவதற்கு அருணன் முன்பக்கமாக இருக்கிறான் ரதசாஸ்திரம்னு ஒரு சாஸ்திரம் உண்டு அஸ்வசாஸ்திரம் ரதசாஸ்திரம் கஜசாஸ்திரம்னு அதெல்லாம் வந்து ரதம் தேடு எப்படி இருக்க வேண்டும் அதுக்கு எத்தனை சக்கரம் இருக்க வேண்டும் அதை ஓட்டுகிறவனுக்கு லட்சணம் எப்படி இருக்க வேண்டும் அவன் எங்கே உட்காந்துருக்க வேண்டும் அப்படிங்கிறதுக்கெல்லாம் இலக்கணம் சொல்லியிருக்கேன் கரெக்டாக இந்த விரல் கடை அளவு அங்குல அளவு அடி உயரம் இதெல்லாம் ரொம்ப விவரமாக சொல்லியிருப்பாங்க எனவே பூர்வம் ஃப்ரெஷ்டோ ரதசிய ரதத்தினுடைய முன்பக்கம் அவன் அந்திருக்க இந்த சிற்பங்கள்லாம் நம்ம சும்மா சாமி திட்டித்து சாமி தெரிஞ்சுட்டு வந்துடுறோம் நுட்பமாக கவனிச்சிங்கன்னா ஒரு ராமர் விக்கிரகத்தை செதுக்கிறதுக்கு எவ்வளவு சொல்லியிருக்காங்க தெரியுமா நீங்கள் சிற்பசாஸ்திரத்தை எடுத்து பாருங்கள் ராமர் விக்ரஹத்துக்கும் கிருஷ்ணர் விக்கிரகத்துக்கும் என்னென்ன வித்தியாசம் இருக்கணும் ராமருடைய முகம் எப்படி இருக்கணும் கிருஷ்ணருடைய முகம் எப்படி இருக்கணும் ராமருடைய உடம்புல தொந்தி இருக்கக்கூடாது ராமருடைய வயிறு எப்போவுமே ஒட்டிய வயிறு ஒல்லியான ஒடிசலான உடம்பு முகம் லட்சணமாக இருக்கும் ஆனால் வந்து ஸ்லிம் ஃபேஸ் கிருஷ்ணனுடைய விக்கிரகம் செய்கிற போது கண்ணை ரெண்டும் கொழு கொழுகு இருக்கணும் கொஞ்சம் சிறு தொந்தி இருக்கணும் சதையெல்லாம் கரணகரணையாக இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்கு நீங்கள் பாட்டுக்கு ராமர் விக்கிரகத்தை செஞ்சு இது கிருஷ்ணர் விக்கிரகம்னு சொல்லக்கூடாது இந்த கழுதையை வரைஞ்சி விட்டு குதிரை நிறுத்தினாங்களா கீழே அந்த மாதிரி வேலை பண்ணக்கூடாது அதுக்கு என்று தனித்தனி இலக்கணங்கள் உண்டு என்று சொல்கிறார் நீங்கள் மதுராந்தகம் போனீங்கன்னா மதுராந்தகம் கோதண்டராமர் கோவிலில் ஒரு அதிசயத்தை பல பேர் அந்த கோவிலுக்கு போய் சேவிச்சுட்டு வர்றாங்க இதை கவனிக்கிறதில்ல அந்த ஒரு கோவிலில் மட்டும் ராமர் சீதையுடைய கையை பிடிச்சிக்கிட்டு இருப்பார் அது வந்து மற்ற கோவிலில் பார்க்க முடியாது ராமர் கோவில் நாட்டில் எத்தனையோ இருக்குது ஆனால் அந்த ஒரு கோவிலில் தான் ராமர் சீதையினுடைய கையை பிடிச்சிக்கிட்டு இருக்கிற மாதிரி இருக்கும் அதுக்கு ஒரு சரித்திரம் உண்டு என்னென்னா விபண்டக ரிஷின்னு ஒரு ரிஷி இருந்தார் அந்த விபண்டக ரிஷி புஷ்பகிமானத்தை விட்டு சீதையும் ராமரும் இறங்குகிற போது அவர் சொன்னார ராமரை பார்த்து ராமா நீ சீதையை முன்னால் இறக்கி விடுறதும் தப்பு நீ முதல்ல இறங்கி அவளை பின்னால் இறங்க சொல்கிறதும் தப்பு நீ அவள் கையை பிடிச்சிக்கிட்டு நீ இறங்கணும் அதைத்தான் நான் பார்க்கப் பிரியப்படுறேன் ஏன் அப்படின்னா இப்படி நீங்கள் ரெண்டு பேரும் பெரிய போய் தானே அவள் ஒம்பது மாதம் அசோக வந்ததில் கிடந்த அழுதா அதனால் அவளை ஒரு நாளும் கையை விடாமல் பிடிச்சிக்கிட்டு நடந்துப்போம் அப்படின்னு சொன்னாரான் அந்த விபண்டகரிஷி வந்து தகமாக இருக்க சமம் என்று சொல்லி அவரை திருப்திக்காக சீதையை கையை பிடிச்சி ராமன் இறங்கிட்டு வந்தானான் சாதாரணமாக அந்த காலத்திலலாம் தம்பதிகள் இந்த கைகூத்துட்டு போகிற வேலையெல்லாம் கிடையாது அது பாண்டிச்சேரி பீச்சில் தான் அது பாட்டு கையை பெசஞ்சுக்கிட்டு பார்க்குறவங்களுக்கு சினிமாவாக நிஜமாகற மாதிரி இருக்கும் அவன் ராமன் ரொம்ப கூச்சப்பட்டவன் பெரியோர்கள் முன்னிலையிலே சில விஷயங்களை நம்ம செய்யக்கூடாது அப்படின்னு நினைக்கிறவன் அந்த ஒரு சன்னதியில் மட்டும் விபண்டக ஞாபகமாக அப்படி விக்கிரகம் செய்யப்பட்டது என்று சொல்லுவார்கள் அடுத்த முறையாவது நீங்கள் மதுராந்தகம் போகிறபோது அவங்க ரெண்டு பேரும் சேர்ந்த சேர்த்தியை சேவித்து வாருங்கள் தம்பதிகள் க்ஷேமமாக இருக்கிறதுக்கு கோதன்ராமர சேவைய மதுராந்தகம் போய் என்று சொல்லுவார்கள் அடுத்தது இங்க பூர்வம் சித்தி புருத் அதிபதியின்னு சித்தி புருத்துன்னா சித்தினா பூமி பிரிருத்துனா தாங்குவது பூமியை தாங்குவதுன்னு மலைக்கு பேரு மலைக்கு சமஸ்கிருதத்துல சித்தி புருத்துன்னு பேரு இப்போ நந்தி வந்து சிவனை தாங்குவார் கருடன் வந்து பெருமாளை தாங்குவார் அது மாதிரி இந்த பூமியை மலைகள் தாங்குகின்றன நாம் என்ன நினச்சிட்டு இருக்கிறோன்னா பூமி தான் மலைகளை தாங்குது மலைகள் மேலே இருக்குது பூமி கீழே இருக்குதுன்னு அதில் இந்த மலைகள் தான் தம் ஆணி வேறினாலே பூமி சிதறி போகாமல் ஒரு உருண்டையாக இருக்கும்படி ஏழு குலப்பர்வதும் பூகுலகை ரட்சிக்கின்றன என்று சாஸ்திரம் சொல்கிறது அதான் சித்திபுரித்து பூமியை தாங்கக்கூடிய மலைகளாகிய அதிபதி மலைகளாகிய மன்னர்கள் இது காட்டக்கூடிய மன்னர்கள் யாரிடான்னா மலைகள் மலைகள் தான் மன்னர்களா ஏன்னா சூரிய ஒளி முத முதன்னு ஹை ஆல்டிடியூடில் தான் விழுகும் உயரத்துல தான் விழுகும் மலைகனுடைய உச்சிகள் தான் எக்ஸ்போஸ் ஆகிருக்கு சூரிய ஒளி சூரியன் உதித்த உடனே மலை தான் முதல்ல படம் கோஷ்டி போகுது இதெல்லாம் செத்து ஒரு கோஷ்டி வெற்றிகரமாக போய் சேருது அந்த இடத்துக்கு வந்துடுறாங்க ஆனால் அந்த தங்கம் இருக்கிற இடம் எதுன்னு தெரியல அதுக்கு ஒரு இண்டிகேஷன் என்னென்னா சூரியனுடைய ஒளியானது அந்த தங்கப்பகுதியில் பட்ட உடனே அது பிரதிபலித்து அந்த வெளிச்சமானது பக்கத்தில் செங்குத்தான் ஒரு தூண் போல் இருக்கக்கூடிய மலை பட்டு அதனுடைய நிழலானது தரையில் வேகமாக வளரும் அதை வச்சு நீங்கள் அடையாளம் கண்டு கொள்ளலாம் என்று ஒரு வயதானவர் சொல்லி அனுப்பிச்சிருப்பார் அதுபோல் இங்கே இந்த சித்திபுரித்த அதிபதி என்று ஏன் சொல்கிற மலைகளாகிய மன்னர்கள்னு சொல்ல வேண்டிய காரணம் என்னன்னா இவை தம் சிகரங்களாலே மிக உயர்ந்திருப்பதனாலே சூரியனுடைய ஒளியை முதல்ல வாங்கக்கூடியது அதுதான் அதனாலே அந்த மலைகள் மன்னர்கள் அப்படின்னு சொல்றாரு நான் முன்பே சொல்லியிருக்கிறேன் மலைகள் எல்லாற்றுக்கும் அதி உண்டு நம்ம நாட்டு கணக்குப்படி மரங்களுக்கு அதி உண்டு ஆறுகளுக்கும் அதி அதிதேவிதம் உண்டு நகரங்களுக்கு அதிதேவதை உண்டு கிராமங்களுக்கு அதிதேவிதம் உண்டு எல்லாத்தையும் தெய்வமயமாய் பார்த்தார்கள் அதனால் உலகத்தில் எந்த சமுதாயமும் அடையாத செழிப்பை அடைந்தார்கள் இன்றைக்கும் கூட பொருளாதார ரீதியாக நம்ம பிரமாதமாக வராட்டி கூட உலக நாடுகளில் உல, உல, உல, உல, எந்த நாட்டிலையும் இல்லாத அளவு ஒற்றுமையான குடும்பங்கள் இந்தியாவில் தான் இருக்குது அப்படிங்கிற ஒரு பெயரோடு நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் ஒரு முறை சுதந்திரத்துக்கு வந்துடும் தான் <திர> மாலிகாஃபோர் அலாவுதீன் கில்ஜி காலத்தில் மாலிகாபூர் வந்து ஒவ்வொரு இந்து கோயிலாக இடிச்சு தள்ளிட்டு வராம் அப்போ சுச்சந்திரத்துக்கு வந்தபோது நீங்கள் இப்போ முறை பார்க்கலாம் வெண்ணீர நந்தி ஒன்று இருக்குது வெ பெஸ்டாக இருக்கும் அது ஏன் வெள்ளையாக இருக்குதுன்னா கிழிஞ்சல்களை அரைத்து அதனால் செய்யப்பட்ட நந்தி அது அது ஒரு ரேர் திங் நீங்கள் மற்ற கோவில்களும் எப்படி பார்க்க முடியாது கிழிஞ்சல்களை அரைத்து அதை வந்து நைசாக்கி சளிச்சு அதனால் செய்யப்பட்ட நந்தி அது அதுக்கு ஒரு விசேஷ மையமே உண்டு இந்த கோவிலை இடிக்க வந்தபோது அந்த கோவில் அர்ச்சகர்கள்லாம் மாலிகாஃபூர் காலில் போய் விழுந்து நீ நல்லா இருப்ப பார்த்த ஒன்றும் செய்யாத அப்படி இப்படின்னு கெஞ்சிருக்கிறாங்க அப்போ வந்து கிண்டெல்லாம் சொன்னான்னா ஏன்பா உயிர் ஒரு ஒரு உருவம் அதுவும் ஒரு கடவுள் மாதிரி மனுஷ மாதிரி இருந்தாலும் பரவாயில்ல மாடு அதை ஒரு உருவம் செஞ்சு வச்சு நீங்கள் அதை போய் கும்பிடுறீங்க அதை நான் இடிக்க வந்தால் உங்களுக்கு கோபம் பார்த்துக்கிட்டு வருது ரொம்ப வேண்டாம் இது தெய்வம் என்று நிரூபிக்க மாடு வந்து மாடு மாதிரி பிஹேவ் பண்ணால் போதும் இது மாடுதானே புல் திக்கமா தண்ணி குடிக்குமா இது மட்டும் புல்லு தின்னு தண்ணி குடிக்கட்டும் இந்த கோவிலையே நான் ஒன்றும் செய்ய மாட்டேன் அப்படின்னு சொன்னான் சொன்ன உடனே நாங்கள் கேட்டு பார்க்குறோம் நந்தீஸ்வரத்தை அப்படின்னு இந்த அர்ச்சகர்கள்லாம் சொன்னாங்களா ஓஹோ நீங்கள் கான்வர்சேஷன்லாம் பண்ணுவீங்களா பண்ணுங்க நான் இந்த கோவிலில் ஒரு ரவுண்டு போய்ட்டு வரேன் அப்படின்னு இந்த மாலிகா அவர் என்ன பண்ணால் அந்த கோவிலை சுற்றி பார்க்க போகிறோம் என்ன எத்தனை பொம்மை இருக்குது என்னென்ன தங்கம் கேட்டுருக்குதா வெள்ளியங்கேற்றுக்குதா கொள்ளையடிக்கலாமான்ட்டு இவன் சுற்றி வர்றதுக்குள்ளே இந்த அர்ச்சகர்கள்லாம் கொஞ்சம் புல்லை அங்கேருந்து பிடிங்கி கொண்டாந்ததுக்கு முன்னால் போட்டு எல்லோரும் நெஞ்சாங்கிடையா விழுந்து கும்பிட்டு நந்தீஸ்வரா நீ தெய்வம் என்று இவ்வளவு காலமாக நாங்கள் நம்பி வந்திருக்கிறோம் அந்த நம்பிக்கை நிரம்பெறும்படியாக இந்த துஷ்ட புயலுக்கு நிரூபித்து காட்டேன் உம்முடைய அருளாலே இந்த கோவில் பிழைக்கணும் இந்த கோவில் இருக்கிற சகல தேவதைகளும் பிழைக்கணும் அப்படின்னு கேட்ட உடனே இவன் ஒரு ரவுண்டு போயிட்டு வந்தான் பாருங்கள் இவன் பார்க்க அந்த நந்தி அந்த புல்லை எடுத்து அசை போடுது புல்லை தின்னு பக்கத்தில் இருந்த தண்ணீரை குடித்து மூணாவது காரியம் சொல்லாத காரியம் ஒன்று செஞ்சது சாணியும் போட்டுருச்சு இதை மாளிகை அவரை பார்த்தான் பயந்து ஓடிய போயிட்டான் இது எதிராக வம்பாக இருக்குது இந்த ஊரில் கல் நந்தியெல்லாம் சாணி போடுது நம்ம சாணி வெளியே வந்துடும் போல் கிட்டத்தாப்பில் அப்படின்ட்டு ஓடி போயிட்டான் அது மாதிரி இங்கே தெய்வத்தினுடைய தன்மையை இவர்கள் எல்லாவற்றிலும் பார்க்கிறார் பறவைகளில் தெய்வம் விலங்குகளில் தெய்வம் எந்த விலங்கையும் அடிக்காதீங்க எந்த பறவையும் அடிக்காதீங்க ஒரு கருடன் அடிச்சிங்கன்னா அது கருடாழ்வார் பார்த்துக்கங்க ஒரு குரங்கு அது ஆஞ்சநேயர் ஒரு காளை அடிச்சிங்கன்னா ரிஷப நந்தி என்று ஒவ்வொன்றுக்கும் ஒரு மதிப்பு மரியாது இவ்வளவு தூரம் பிராணிகளுக்கு மதிப்பு கொடுக்கக்கூடிய சமுதாயம் உலகத்தில் நீங்கள் வேற எங்கேயும் பார்க்க முடியாது இதை எகிப்திய சமுதாயத்துல ராஜாளி பறவை ஒன்னு மட்டும் மோதிப்பான் ஏன்னா அது வந்து நேஷனல் பேர்டு அவங்களுக்கு அந்த பேர்டு அடிச்சிங்கன்னா உடனே நான் சிற சிறை சேதம் பண்ணுவான் மற்ற எல்லாத்தையும் அடிச்சு சாப்பிடுவான் ஆனால் இங்கேதான் இவ்வளவு ஜீவகாரணியம் நாம் பார்க்கிறோம் சித்திபுரத்து அதிபதியின்னு தர்ஷை என்ன காட்டி காட்டினா எப்படி காட்டி தன் சூரிய வெளிச்சத்தினால் தன்னுடைய ஒளியினால் காட்டி இதோ மலை இருக்கிறது மலையை பிரதேசங்கள் இதோ இருக்கின்றன என்று காட்டி அப்படி எடுத்து காட்டு வெளிச்சம் போட்டு காட்டுதல் சூரிய வெளிச்சமே வந்து ஞானம் அறிவு நம்ம ஒரு அறிவு மூலமாக தான் இருளை புரிஞ்சுக்கிறோம் அதையா ஒரு ஞானத்தின் மூலமாக தான் அஞ்ஞானத்தை விரட்டுறோம் இந்த நூல்கள்லாம் இருக்காக படிக்கிறோம் என்றால் அஜ்ஞானம் இருள் நீங்க வேண்டும் சாய் பாபா வந்து புட்டபரித்தி பாபா இந்த அதிகமான சுகபோகத்தில் ஈடுபடாதீங்க அது நல்லதில்லை அப்படின்னு சொல்ல வர்றார் இதைத்தான் எல்லா வீட்லேயும் தாத்தா பாட்டி சொல்லிட்டு தானே இருக்கிறாங்க இதையே அவரும் சொன்னால் எவன் கேட்க போகிறான் அதனால் அதை என்ன அழகாக அவர் சொல்கிறார் தெரியுமா போகம் என்ற மந்திரியை நீங்கள் கூப்பிட்டால் ரோகம் என்ற செக்ரட்டரியும் கூடவே வருவார் அப்படின்னார் போகம் என்ற மந்திரியை நீங்கள் கூப்பிட்டீங்கன்னா ரோகம் என்ற செக்ரட்டரியும் கூட வருவார் நீங்கள் எந்த மந்திரியாவது தனியாக கூப்பிட முடியுமா ஒரு மந்திரியை கூப்பிட்டிங்கன்னா அவருக்கு முன்னஞ்சு பேர் பின்னஞ்சு பேர் வரும் பிஏ இல்லாமல் எந்த மந்திரியும் வரமாட்டேன் போகம் என்றால் அதிகம் மித மிஞ்சின்னு அதாவது நம்ம உடம்புக்கு எவ்வளவு தாங்குமோ அதை அதிகமான போகம் அனுபவிக்கிறது ஒரு சாப்பாடு எடுத்துக்கோங்க மூணு வேலை தான் ஆண்டவன் வகுத்துருக்கிறான் மூணு வேலையே ஜாஸ்திங்கிறாங்க பெரியவங்க என்ன சொல்கிறாங்கன்னா காலையில் ஒரு பத்து மணி போல் ஒருத்தர் சாப்பாடு அப்புறம் நாலு மணி அஞ்சு மணிக்கு ஒரு சாப்பாடு அவ்வளோதான் அதுக்கு மேலே சாப்பாடு தேவையில்லை இந்த மூணாவது சாப்பாடு மனுஷனாக கண்டுபிடிச்சிது அப்படின்றாங்க இப்போ நாம் அதுக்கு மேலே கண்டுபிடிச்சிருக்கிறோம் நாலு வேலை அஞ்சு வேலை ஆறு வேலை எட்டு வேலை பத்து வேலை இதில் மிட் நைட் டின்னர் வச்சிருக்கிறான் பதினொன்றரை மணிக்கு மேலே ஆரம்பித்து ஒரு மணி வரைக்கும் கூத்தடிச்சு அது எத்தனாவது டின்னரோ தெரியாது இதெல்லாம் நம்ம மித மிஞ்சினே போகும் அதேபோல் கண்ணுக்கு வேலை கொடுக்குறது ஒரு நாளைக்கு அஞ்சு சினிமா பார்க்குறது ஆறு சினிமா பார்க்குறது இது கண்ணுக்கு மிதமெஞ்சினா போகும் அந்த மாதிரி இந்த உடம்பு என்ற எந்திரத்தை நம்ம ஓவராக பாழாக்கணும்னா அப்படி ஆகும் இந்த அஜ்ஞானத்தை போக்குவதற்கு ஞானிகள் மகான்கள் பல வகையாக முயன்று கொண்டிருக்கிறார்கள் ஒரு சுவையான பேச்சு மூலமாக நல்ல எடுத்துக்காட்டு மூலமாக ஓமைகள் மூலமாக அதுபோல் இந்த சூரியனுடைய ஒளியானது உயர்வையும் தாழ்வையும் எடுத்து காட்டுகிறது மலைகளினுடைய உயர்வையும் பள்ளத்தாக்குகளுடைய தாழ்வையும் எடுத்து காட்டுகிறது இது மேன்மை இது கீழ்மை இது உயர்வு இது தாழ்வு என்று எடுத்துக்காட்டுதான் சித்திபுரத் அதிபதியின் தர்ஷை அப்படி காட்டக்கூடிய இந்த திராயத்தாம் இப்போதைக்கு விட்டுருங்க அதை நான் பெரிய சொல்கிறேன் திராயத்தாம் காக்கட்டும் உங்களின் அர்த்த தைலோக்கிய ஆஸ்தான தான உத்தியத திவசேகே திரைலோக்கிய ஆஸ்தான இந்த மூன்று உலகங்களையும் எது எது எங்க எங்க இருக்கு எந்த எந்த இடம் எங்க எங்க இருக்குதுன்னு காட்டுறான் சூரியன் யாருக்கு மலைகளாகிய மன்னர்களுக்கு காட்டுறான் இதெல்லாம் உங்க ஏரியா இதெல்லாம் உங்க ஏரியா காட்டுறான் எடுத்து காட்டினா தானே தெரியுது இப்போ சமீபத்தில் படித்தேன் இந்த ஏற்காட்டுக்கு பக்கத்தில் சேர்வராயன் ஹில்ஸ் இல்லையா அங்கே வந்து ஒரு குகை இருக்கான் அங்கே சேர்வராயன் குகைக்குள்ளே ஒரு பெருமாள் கோயில் இருக்குது அது பல பேருக்கு தெரிகிறதில்லை இப்போ சமீபத்தில் இதை கண்டுபிடிச்சிருக்கிறாங்க மலைவாழ் ஆதிவாசிகள் மட்டுமே போய் வழிபட்டு வந்திருக்கிறார்கள் இந்த மலைவாழ் ஆதிவாசிகள் போகிறாங்களேன்னு சொல்லி மற்ற மக்கள் அங்கே போகாமல் இருந்தாங்க பார்த்தா ஒரு குகை அந்த குகையில் நீங்கள் குறிஞ்சு தான் போகணும் அந்த குகையினுடைய நீளம் மூன்று கிலோமீட்டர் அது ஒரு நதியிலே போய் முடியுது உள்ளுக்குள்ளே வந்து பெருமாள் இருக்க பெருமாளுக்கு பலவிதமான பத்து வாகனங்கள் வைத்திருக்கிறார்கள் காவேரி அம்மனுக்கு அங்கே விக்கிரகம் இருக்குது அப்படின்னு சொல்கிறான் இதெல்லாம் வந்து ஜனங்கள் போய் எடுத்துக்காட்டி சொல்லும்போது தானே இங்கே இருக்கிற ஜனங்கள் சரி வாங்க நம்ம டூர் மாதிரியாவை போயிட்டு வரலாம் அப்படின்னு நினைக்கிறாங்க இப்படியாக சூரியன் உலகினுடைய மேன்மைகளையும் தாழ்வுகளையும் எடுத்துக்காட்டுகிறான் தன் வெளிச்சத்தினாலே என்கிறார்கள் அப்புறம் இன்னொரு விஷயம் கேரளாவில் பாலக்காட்டுக்கு பக்கத்தில் கல்பாத்தின்னு ஒரு இடங்க அங்கே லட்சுமி நாராயண பெருமாள் கோவில் கோவில் இருக்குது இந்த கோவிலை பற்றி நான் ஏன் சொல்கிறேன் அப்படின்னா இந்த கோவில் வேலை இல்லா திண்டாட்டத்தினால் அவதிப்படும் இளைஞர்களுக்காகவே ஏற்பட்டது இது ரொம்ப காலமாக பல நூறு இந்த கோவில் இருக்குது இந்த பெருமாள் வந்து அன்எம்ப்ளாய்டு கிராஜுவேட்ஸுக்கு அருள் செய்கிறாரான் அதனால் யாருக்காவது வேலை இல்லை அப்படின்னு சொன்னால் அந்த பெருமாளுக்கு போய் நேர்த்திக்கிட்டுன்னு வச்சுக்கிட்டேன் நிச்சயமாக வேலை கிடைக்கிது அந்த வேலை கிடைச்சவங்க அந்த நன்றியை தெரிவிக்கிறதுக்கு ஏகாதசி கணக்கு காட்டுதல் அப்படின்னு சொல்கிறாங்க ஏகாதசி கணக்கு காட்டுதல்னால் ஒரு ஏகாதசி அன்னைக்கு போய் நீங்கள் எனக்கு வேலை கொடுத்ததுக்காக நான் நன்றி செலுத்துகிறேன் அப்படின்னு சொல்லி துலாபாரமாக வாழைப்பழமோ மினிமம் வாழைப்பழம் கொடுக்கணும் அல்லது சர்க்கரை உங்கள் வெயிட் ஐம்பது கிலோ அறுபது கிலோ அறுபது கிலோ சர்க்கரை அது கொடுத்துட்டு வந்தால் அந்த வேலையில் ப்ரொமோஷன் கிடைக்குதுன்னு சொல்லி கேள்விப்பட்டேன் அதனால் உங்கள் நண்பர்கள் யாருக்காவது வேலை இல்லாத இருந்ததுன்னா கேரளாவிலே பாலக்காட்டுக்கு பக்கத்தில் இருக்கிற கல்பாத்தி என்ற கிராமத்தில் லட்சுமி நாராயண பெருமாள் கோவிலுல போய் வேண்டிக்க சொல்லுங்கள் இதுவரைக்கும் அங்கே போய் கேட்டுக்கிட்டவங்களுக்கு நடக்காமல் போனதே இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க இந்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குங்கிறதுக்காக சொன்னேன் திரைலோக்கிய ஆஸ்தான தான இந்த மூன்று உலகங்களுக்கும் யார் யாருக்கு எந்த எந்த இடம் சொந்தம் என்று தானம் என்றால் கொடுக்கறதுங்க காட்டி கொடுக்குறான் உத்தியத்தை அந்த காட்டக்கூடிய செயலிலே அவன் முனைப்பாக இருக்கிறான் உத்தியத்தான முயற்சி அவன் என்ன வேலை செய்துகிட்டு அருணன் இந்த மூன்று உலகங்களுக்கும் அவரவருடைய நாளுக்கு தலைவன் தினகரன் சூரியன் சூரியனுடைய பிராக் பிரதீகார பாலக பிராக் அப்படின்னா சேஷ்டமான ஆ ஃபால் த லீடிங் ஆ ஃபால் தி ஃபர்ஸ்ட் அப்படின்னு சொல்றது இப்போ இந்தியாதான் உலகத்திலேயே அதிகமான சைக்கிள்கள் உற்பத்தி பண்ணுதான் தெரியுமா அவங்களுக்கு லேட்டஸ்ட்டு நியூஸு இந்தியா தான் உலகத்திலேயே அதிகமான சைக்கிள் உற்பத்தி பண்ணுது அதை உற்பத்தி பண்ணுற கம்பெனி வந்து ஹீரோ ஹெர்கலிஸ் அவங்க வந்து ஒரு வருஷத்துக்கு ஐம்பத்தி நாலு லட்சம் சைக்கிள்கள் உற்பத்தி செய்கிறார்கள் அந்த சைக்கிள்கள் இந்தியாவிலேயும் விற்பனையாகுது வெளிநாடுகளிலேயும் விற்பனையாகுது பெருமைக்குரிய விஷயம் அதான் ப்ராக்னு சொல்கிறது ஃபஸ்ட் பிரதீகார பாலக பிரதீகார பாலகை பிரதிகார என்றால் வாயிற்படி கேட் பாலகனா காவல் காக்கிறவன் துவார பாலகன் நீங்கள் எல்லா கோவில்லேயும் துவார பாலகனை பார்க்கலாம் துவாரம் அப்படின்னா ஹோல் நிறுத்தமில்லை ஓட்டை நிறுத்தமில்லை துவாரம்னா வாசல் கேட் பாலகனா கீப்பர் கேட் கீப்பர் ஒவ்வொரு பெருமாள் கோவிலுக்குள்ளேயும் நீங்கள் போகிறதுக்கு முன்னால் வெளியே துவார இருப்பாங்க அவங்கள யாரும் செட்டை பண்ணுற மாதிரியே தெரியல அவங்க பாடு கிருன்னு உள்ளே போகிறாங்க அது ரொம்ப தப்பு துவார பாலகர்களை சேவிக்கணும் ரெண்டு பக்கம் துவாரம் பார்த்துலாம் சேவிச்சு நான் பெருமாள் போகிறேன் உங்கள் அனுமதி வேணும் எனக்கு காரியம் சபலமாக முடியணும் உங்கள் ஆசீர்வாதம் வேணும்னு சொன்னீங்கன்னா நீங்கள் உள்ளே போய் சேர்கிறதுக்குள்ளே இவங்க ஒரு ரெக்கமெண்டேஷன் கொடுத்துருவாங்க நம்ம பையன் வர்றாங்க கவனித்து அனுப்புங்க அப்படின்னு அப்போது உங்களுக்கு பலன் ரெண்டு மடங்காக இருக்கும் ஏன்னா சரிப்பை என்ன நினைக்கிறான் கோவிலுக்கு வர்றதே பெரிய காரியம் பத்து நாளைக்கு ஒருக்கா பஞ்சு நாளைக்கு ஒருக்கா வர்றோம் சரி வந்தோம்மா உள்ளே ஒருவர்னு போனோமா சாமி கும்பிட்டு வந்தோமாங்கிறது கிடையாது என்னமோ துவஜஸஸ்தம்பமா ஒன்றுட்டு வச்சுருக்கோம் அதை போய் கும்பிட்றான்றான் அப்புறம் வந்து கருடாழ்வாரை கும்பிட்றான்றான் அனுமாராக கும்பிட்றாங்கிறான் நவகிரகத்தை கும்பிட்றாடுறான் எரியா இது அப்படின்னா இதெல்லாம் வந்து எதுக்காக வச்சாங்கன்னா நீங்கள் என்றைக்கே ஒரு நாள் வர்றீங்கன்னு தெரியும் உங்களுக்கு வர்றது வரைக்கும் உருப்படியாக கும்பிட்டு போங்க இன்னைக்கு ஒரு நாளைக்காவது அப்படி துவார பார்க்கறதுனால பிரதானமாக சிவன் கோவிலுக்கும் பொருந்தும் நீங்கள் மதுரை மீனாட்சி கோவிலுக்கு போனீங்கன்னா அம்மன் சன்னதியில் அம்மன் சன்னதிக்கு முன்னால் இரண்டு பெண் துவார இருக்கிறார்கள் சொக்கநாத சன்னதியில் இரண்டு ஆண் துவாரபாலகர்கள் இருக்கிறார்கள் அதே மாதிரி தான் ஒவ்வொரு சன்னதியிலையும் பெருமாள் கோயிலையும் அப்படிதான் எல்லா பெருமாள் கோவிலும் சின்ன கோயிலும் பெரிய கோயிலோ அதுக்கேற்ற ஒரு துவாரபாலகர் இருப்பார்கள் அதுபோல இங்கே சிரேஷ்டமான துவாரபாலகராக இருக்கிறார் இந்த துவாரபாலகர் எப்படிப்பட்டவர்கள் பெருமாள் வந்து சன சனத்குமார முதிரிகளை முதலியவர்களை இந்த பார்க்க வந்தபோது துவாரபால தடுத்தார்கள் பெருமாளை பார்க்க கூடாது தடுத்தார்கள் அப்போ அவங்க சபிச்சிட்டாங்க நீங்க போய் பூமியில பிறங்கன்னு அப்படிதான் அவங்க மூன்று முறை பிறந்தார்களாம் இரணிய கசிப்பாகவும் இரணிய இரணியாட்சனாகவும் ராவணனாகவும் கும்பகரணனாகவும் சிசுபாலனாகவும் தந்தபக்தரனாகவும் மூன்று முறை பிறந்து அப்புறம் மறுபடியும் வந்து சேர்ந்தாங்கன்னு சொல்லியிருக்கு துவாரபாலகர்கள் வந்து அவ்வளோ பிரதானமானவர் அவங்களுக்கு அவ்வளோ தூரம் ஏன்னா பாகவதர்களே பகவான் அப்படி நினைக்கிறான் துவாரபாலகர்கள் என்பவர்கள் பாகவதர்கள் அடியவர்கள் பகவானுக்கு தொண்டு செய்யக்கூடியவர்கள் கைங்கரிய பிறர்கள் அவங்களுக்கு தன்னை முக்கியத்துவம் கொடுத்து வச்சுருக்கலாம் ஒரு தடவை ஒரு கதை சொல்லுவாங்க நாரதற்கிட்ட ஒருத்தன் வந்து அழுதான சுவாமி எனக்கு வந்து குழந்தை செல்வம் இல்லை நீங்கள் தான் அடிக்கடி போகிறீங்களே வைகுண்டத்துக்கு நாங்களெலாம் வைஷ்ணவங்க அடுத்த முறை வைகுண்டத்துக்கு போகிறபோது பெருமாள்ட்ட எனக்கு பிள்ளை வரம் வாங்கிட்டு வாங்க அப்படின்னா அடுத்து எப்போ போவீங்கன்னு உன் அதிர்ஷ்டம் தான் இப்போ நாங்கள் தான் போய்கிட்ருக்கிறேன் அப்படின்னா நீங்கள் வைகுண்டம் போய் சேர்க்கிறது எவ்வளோ நேரம் ஆகணும் நான் இப்போ கண்ணை மூடினேன்னா கண்ணை திறந்து அங்கே தான் தான் இருப்பேன் அப்படின்னா அப்போ சாமி ரொம்ப நல்லதாக போச்சு சீக்கிரம் போயிட்டு வாங்க கல்யாண மாதிரி பத்து குழந்தை இல்லை அப்படின்னா உடனே இவர் நேராக போய் பெருமாளை போய் பார்த்தார் வழக்கமாக பேசக்கூடிய முன்னோடையெல்லாம் முடிஞ்ச உடனே சுவாமி ஒரு விண்ணப்பம் வருகிற வழியில் என்னுடைய பக்தன் ஒருவன் குழந்தபரம் கேட்டான் அப்படின்னா அவர் உடனே சொன்னார் இந்த ஜென்மத்தில் அவனுக்கு அந்த பிராப்தம் இல்லைப்பா பூர்வ ஜென்ம பாவங்கள் ரொம்ப பெருசாக இருக்குது அடுத்த ஜென்மத்தில் கூட அவனுக்கு அது கிடையாது வேணாம் உனக்காக அதை மன்னிக்கலாம் இந்த ஜென்மத்தில் நிச்சயமாக அவனுக்கு குழந்தபரம் கிடையாது அப்படின்னார் எனக்காக கொஞ்சம் கன்சலேஷன் பண்ணக்கூடாதா அப்படின்னா எல்லாருக்கும் ஒரே சட்டம்தான் அப்படின்னார் அப்புறம் வாய இப்போ வைகுண்டத்தை விட்டு புறப்பட்ட நாரதர் நேராக இவங்கிட்ட வரலை ஏண்டான்னா நல்ல செய்தியாருன்னா ஓடி வந்து சொல்லலாம் உனக்கு இந்த ஜென்மத்திலையே பிள்ளை பிறக்காதுங்கிறது சொல்கிறதுக்கு தவணும் அவர் அங்கேருந்து வரணும் அதுதான் ஏற்கனவே தெரிஞ்சு கிடக்கிறதே பத்து வருஷமாக கல்யாணம் அமை பிள்ளை இல்லாமல் இருக்குது இதை சொல்கிறதுக்கு ஒரு வைகுண்டத்துலேருந்து வரணுமா அதனால மெல்ல சொல்லிக்கலாம் அப்படின்ட்டு மற்ற மற்ற உலகங்களுக்கெல்லாம் போயிட்டு ஒரு ரெண்டு மூணு வருஷம் கழித்து அவங்ககிட்ட வந்தார் வந்தால் அவன் மடியில் ஒரு கை குழந்தை அவன் எதிரில் ரெண்டு குழந்தைங்க விளையாடிக்கிட்டு இருக்கு அந்த ரெண்டு பிள்ளைகளும் விளையாட்டுல சண்டை போட்டுக்கிட்டு அப்பா பாருங்கப்பா அடிக்கிறான்ப்பா என்ன அப்படிங்கிறான் ஒருத்தான் இல்லைப்பா இவன் தான்ப்பா என்னை அடித்தான் அப்படிங்கிறான் அவன் என்னடா இந்த ஜென்மத்திலேயே இவனுக்கு குழந்தை செல்வாங்க இல்லைன்னு பெருமாள் சொன்னார் ரோட்டில் ரெண்டு இருக்குது மடியில் ஒன்று இருக்குது அப்பான்னு கூப்பிடுது என்ன செய்தீன்னு வந்து பக்தா அப்படின்னாரு சாமி வாங்க வாங்க வாங்க அப்படின்னா உடனே யார் இவங்கள்லான்னு எல்லாம் உங்கள் ஆசீர்வாதத்தினால எனக்கு பெருமாள் கொடுத்த பிள்ளை செல்வம் பிள்ளைச்செல்லாம் தத்தெடுத்துக்கிட்டியா அப்படின்னு தத்தாவது முத்தாவுது எனக்கு பிறந்தவங்க தான் அது அப்படின்னா உடனே நாரதர் பார்த்தா இது ஏதராது பெருமாள் பெரிய மூக்கர் பண்ணிட்டாருன்னுல இவ்வளோ பெரிய நோஸ் கட்டி அடைஞ்சதே கிடையாது அப்படின்ட்டு அவன் அப்பா ரொம்ப சந்தோஷம் பெருமாள் கொடுத்தது தான் இவன் என்ன சொல்றான் நீங்க இங்க வந்துட்டு போன முகூர்த்தம் எனக்கு வந்து பல மகன்கள்லாம் வந்தாங்க ஆசீர்வாதம் பண்ணாங்க எனக்கு குழந்த பிறந்து போச்சு இங்க போய் நிச்சயமா வைகுண்டு தான் சொல்லியிருப்பீங்க அவர் அங்கிருந்து ஒரு அருட்கதிரை வரவிட்டிருக்காரு எனக்கு குழந்தை பிறந்திருச்சு ரொம்ப நன்றி சாமின்னா இவர் ஒன்றும் சொல்ல மாட்டாமல் சரி சரி நான் வர நேராக வைகுண்டத்துக்கு போனார் போன பெருமாள் சொன்னார் சுவாமி நீங்கள் ஆட்டை கடிச்சு மாட்டை கடிச்சு மனுஷன கடிச்ச மாதிரி யார் யார்கிட்டயோ லீலையை காமிச்சிங்க கிடைச்சதில் எங்ககிட்டயே லீல விட்டு போய்ட்டுங்களா இது நல்லா என்ன சொன்னீங்க இந்த ஜென்மத்தில் அவனுக்கு பிராப்தமே இல்லைன்னு நீங்கள் போனால் மூணு குட்டி போட்டுருக்கான் என்ன சரி அப்படின்னு அதுக்கு சொன்னேன் நான் உங்ககிட்ட பொய் சொல்லலப்பா இந்த ஜன்மத்தில் அவனுக்கு ஜாதகரீதியாக குழந்தை இல்லை இதை மாற்றுறதுக்கு பகவானே மனசு வச்சாலும் அவன் கர்மா இடம் கொடுக்காது அதுதான் நான் சொன்னேன் குழந்தை இல்லைன்னு என்ன பண்ணேன் என்கிட்ட வந்தேன் வந்து சுவாமி அவனுக்கு குழந்தை வரவானுன்னு கேட்டேன் நான் தானே பகவானேன் பகவானாலேயே முடியாதுன்னு ஜாதகம் இருக்குது அதனால் என்ன சொன்னேன் இந்த ஜென்மத்தில் அவன் குழந்தை இல்லைன்னு சொன்னேன் ஆனால் பகவானை மெஞ்சிய சக்தி ஒன்று அது என்னன்னா பாகவதர்கள் நினச்சா ஒரு மனுஷனுடைய தலைவதியை மாற்றலாம் பகவானுக்கு இல்லாத பவர் பகவானுடைய அடியவர்களுக்கு இருக்குது நீ இந்த பக்கம் வந்த பிறகு ஒன்றை போல உத்தம பாகவதர்களுக்கெல்லாம் அவன் போட்டு காலில் விழுந்து அழுதான் ஒன் மாதிரியே அதில் ஒரு மகான் எனக்கு ரொம்ப வேண்டியவர் எப்பேற்பட்ட கர்மாவும் நாராயணனுடைய அருளால் மாறுமாப்பா உனக்கு எத்தனை பிள்ளை வேணும்னு சொல்லுன்னு கேட்டான் ரெண்டு ஆணு ஒரு பொண்ணு அப்படின்னா கிராண்டெண்டு போயிட்டான் அதே மாதிரி வருஷத்துக்கு ஒன்று வீதமாக பத்துட்டான் அப்போ என்னால் முடியாத என்னை அடியவன் செய்துட்டான் அப்படின்ன சரி அது யார் என்ன மிஞ்சின அடிய வேறு அப்படின்னா ஒன்றை மிஞ்சின என்ன மிஞ்சினங்கிற பேச்சுக்கே இடமில்லை அவன் உங்ககிட்ட பிள்ளை வரம் கேட்டபோது நீ என்ன பண்ணியிருந்திருக்கணும் வைகுண்டத்துக்கு வராமல் ஏப்பா கவலைப்படுற நாராயண்கிட்ட போய் தொல்லை பண்ண வேண்டாம் நான் சொல்கிறேன் உனக்கு பிள்ளை உண்டு நீ சொல்லியிருந்தியான்னா அவனுக்கு மூணு என்ன முப்பது பிள்ளை பிறந்திருக்கும் நீ அந்த ஆசீர்வாதம் பண்ணாமல் என்கிட்ட வந்த அப்போ பகவானுடைய திருவுள்ளத்தினாலே தலையெழுத்த மாற்றணும்னு தான் உனக்கு புத்தி போச்சு நீ ஒரு அடியவன் தானே நீ ஒரு உத்தமன் தானே உன் ஆசீர்வாதம் என்னால் முடியாத செய்யுமே அப்படின்னாரான் அப்போ தான் நாரதர் யோசிச்சாராச்சே ரொம்ப வந்து குயுக்தியான வேலையாக இருக்குது அப்படின்னு இது என்ன செய்தி அப்படின்னா பகவானை விட அடியவர்கள் முக்கியமானவர்கள் இது உண்மைதான் இங்கே ஸ்ரீ வைஷ்ணவ பூஷணத்திலும் ஆச்சாரிய ஹதயத்திலும் ரகசிய கிரந்தங்களிலே வைஷ்ணவ சாஸ்திரத்தில் இதுதான் சொல்லியிருக்கு நீங்கள் கோபத்தில் பெருமாள் மேலே செருப்பை விட்டு எரிஞ்சுடுங்க சில பேர் பண்ணுறாங்க சாமி படத்து மேலே கோபத்தில் செருப்பு விட்டு தெரிஞ்சிடறாங்க படத்தை தூக்கி உடச்சிடுறாங்க அது மேலே மிரிக்கிறாங்க தையத்தக்க தையத்தக்கானு இல்லாட்டி கட்ட வார்த்தை வஞ்சிடறாங்க நீ எல்லாம் சாமியா நீ ஏன்னா கடவுளா அப்படின்லாம் செஞ்சிடறாங்க இதெல்லாம் பெரிய அபச்சாரம் ஆனால் இந்த பகவ பகவ பகவதாபாரங்களை கூட உங்கள் குரு காலில் போய் விழுந்து சாமி இந்த மாதிரி பண்ணிட்டேன் அப்படின்னு சொன்னால் அவர் எனக்காக உனக்காக என்கிட்ட பிரார்த்தனை பண்ணால் அதை நான் மன்னிச்சிடுவேன் பகவதபாரத்தை பாகவதர்களுடைய கருணையினாலே போய்க்கொள்ளலாம் ஆனால் பாகவதிட்ட அபச்சாரப்பட்டுட்டு நீ இங்கே வந்தியானா நான் மன்னிக்க மாட்டேன் அது எனக்கு பவர் இல்லை அப்படின்னு அதனால தான் வரம் வாங்கணும்னு நினைக்கிறவங்க இறை அடியவர்களையே பெரியவர்களாக நினைப்பார்கள் இறைவனை நினைக்கிறதில்லை அதனால தான் அந்த காலத்தில் ரிஷிகள் வசிஷ்டர் போன்ற உத்தமர்களை நாடினார்கள் அவர்களும் நம்பினவர்களுடைய நம்பிக்கைக்கு ஏற்ப நிறைய சகாயங்கள் செய்திருக்கிறார்கள் அதுபோல் இங்கே என்ன சொல்கிறார் சூரிய முக்கிய தொண்டனாகிய அருணன் ஒரு பாகவதன் ஒரு உத்தமன் சூரிய நாராயணனுடைய தொண்டன் இல்லையா அதனால சூரிய ஆசிர்வாதம் கூட உங்களுக்கு டிலேயா பலிக்கலாம் ஆனா சூரிய நாராயணனுடைய தொண்டனாகிய அருணனுடைய ஆசை ஒரு நாளும் பலிக்காமல் போகாது அதனாலதான் சொல்றேன் அருணனுடைய ஆசீர்வாதம் உங்களுக்கு வேணும் அப்படின்ட்டு இந்த மயூரகவி நமக்கு ஒரு பொது சாப்டர் ஓபன் பண்றாரு சாதாரணமா சூரிய நமஸ்காரம் பண்றவங்களுக்கு தெரியாத ஒரு விஷயம் என்னடான சூரியனுடைய குதிரைகளை வணங்க வேண்டும் சூரியனுடைய தேரோட்டியை வணங்க வேண்டும்ங்கிறது இவர் தான் சொல்கிறார் சொல்லி அதுக்குன்னு தனியாக ஸ்லோகங்களை போட்டு அவங்களுடைய முக்கியத்துவத்தை நீங்கள் உணரணும் அப்படின்னு சொல்கிறார் அதனால் இது வந்து ஒரு பேசிக் பிரின்சிபிள் தான் ஒரு கோவிலுக்கு போகும்போது அது எந்த தேவதையாக இருந்தாலும் அந்த தேவதையினுடைய பூசாரி அல்லது அர்ச்சகர் இருக்கிறாரு அவருடைய ஒரு ஆசீர்வாதத்தை முதல்ல வாங்கணும் அப்போ அந்த தெய்வம் மனங்குள்ளிருந்து அருள் செய்யும் அதுபோல் இங்கே அருணன் எப்படி இருக்கிறானா பிரதீகார பாலக பிராக் பிரதீகார பாலக என்றார் சிரேஷ்டமான வாயிற்காப்போனா இருக்கிறான் அப்படின்னா சிரேஷ்டம் இல்லாத வாயிற்காப்போன் இருக்கிறாங்களா அப்படின்னா இருக்கிறார்கள் சூரிய நாராயணனுக்கு என்று ஒரு லோகம் இருக்கிறது அந்த லோகத்திலே துவாரபாலர்கள் இருக்கார்கள் இல்லையா அவர்கள்லாம் இதுக்கு அடுத்தபடியானவர்கள் தான் ஏன்னா அந்த வாயிற்படியை இவன் கடக்கும் போது மட்டுமே போகும்போதும் வரும்போது மட்டுமே அவர்களுக்கும் அவனுக்கும் ஒரு கான்டாக்ட் ஏற்படுது ஆனால் அருணன் வந்து சதா சர்வகாலமும் தேர்விலேயே உக்காந்துருக்கிறான் சூரிய நாராயணனும் தேரிலே இருக்கிறான் அதனால் இவனுக்கு தான் வந்து அதிகமான டியூட்டி இவன் தான் அவர் கூட அதிகமாக இருக்கிறான் ஒரு மினிஸ்டரோட அதிகமாக கான்டாக்டில் யார் இருப்பான் அவரோட கார் டிரைவர் தான் மற்ற வேலைக்காரங்க டபாலி எல்லாம் வந்து பியை கூட டியூட்டி முடிஞ்சோடனே வீட்டுக்கு போய்வார் மந்திரி தான் அடிக்கடி வெளியூருக்கு போவார் வருவார் போவார் இவன் கார் ஓட்டிக்கிட்டே கொஞ்சம் ரோட்டில் அக்கம் பக்கம் டிராஃபிக் இல்லை அமைதியாக கார் போய்கிட்டு இருக்கு எதிர்வண்டி கூட இல்லைங்கிற போது மெல்ல எடுத்து விடுவான் ஐயா ஒரு சின்ன விஷயம் என் தங்கச்சிக்கு ஒரு வேலை கட்டு போட்டால் தேவையில்லை டைப்ரைட்டிங் முடிச்சிருக்கு ஷார்ட் ஹேண்ட் பாஸ் பண்ணியிருக்குது நான் இருக்குது டிரைவராக இருந்தே உன் தங்கச்சிக்கு வேலை வாங்க முடியலான்னு சொல்லி அக்கம் பக்கம்லாம் கேட்குறாங்க என்னால் பதில் சொல்ல முடியலை அப்படின்னு சரி சரி நாளைக்கு வரும்போது சர்டிஃபிகேட்லாம் எடுத்துகிட்டு வா ஒரு வேலை போட்டு தர சொல்கிறேன் தெரிந்து போச்சு ஒரு ட்ரைவர் தான் ஈஸியாக காரியத்தை சாதிக்க முடியும் அதை விட்டுட்டு நீங்கள் பெரிய பெரிய ஆல்டர்னேட் சிபாரிசு வாங்கிட்டு போய் ரெக்கமெண்டேஷன் லெட்டர் வாங்கிட்டு போய் கொடுத்தீங்கன்னா பார்ப்போம் பார்ப்போம் அப்படின்னு வச்சுருவார் அணுக்க தொண்டர்கள் எப்பொழுதுமே ஆண்டவனிடம் அருகாமையில் இருக்கிறார்கள் அதனால அவர்களுடைய சிபாரிசு உங்களுக்கு முக்கியமாக தேவை என்ற அந்த ஒரு உன்னதமான கருத்தை தான் சொல்ற பிராக் பிரதீகார பாலக அவன் திராயத்தாம் பாதுகாக்க பாதுகாத்த அன்னைக்கு விளக்கம் சொன்ன புத் நரகாத் திராயத்தை இத்தி புத்திரஹா புத் என்ற நரகத்திலிருந்து தகப்பன் விழாதபடி காக்கிறவன் புத்திரன் காயந்தம் திராயத்தே இத்தி காயத்ரி பாடுகிறவர்களை காப்பாள் காயத்ரி மந்தாரம் திராயத்தை இதை மந்திரகா தியானிப்பவர்களை காப்பது மந்திரம் மந்திரங்கிற வார்த்தை எப்படி ஏற்பட்டது புத்திரங்கிற வார்த்தை எப்படி ஏற்பட்டது காயத்ரிங்கிற வார்த்தை எப்படி ஏற்பட்டதுங்கிறதுக்கு சொல்லமைப்பு சொல்கிறார்கள் த்ர அப்படின்னா புரொட்டன் பாதுகாத்தல் பாதுகாத்தல்னா சகல வகையால் உடலாலும் உள்ளத்தாலும் எல்லா வகையாலும் பாதுகாப்பு கொடுக்குறது உங்களுக்கு தரட்டும் என்று சொல்கிறேன் பாருங்கள் நீத்வா அஸ்வான சப்த கட்சா இவ நியமவசம் வேத்திர கல்ப பிரதோதஸ்தூரணம் துவந்தசிய ராஷா இத்தரஜன இவ உத்சாரிதே தூரபாஜி பூர்வம் பஷ்டோ ரதஸ்யுத் அதிபதியின் தர்சயன் திராயதாம் வக திரைலோக்கிய ஆஸ்தான தான உத்யத திவசபதேகே பிராக் பிரதீகார பாலக முக்கியமான பொருளை எல்லாம் சொல்லிட்டு நினைக்கிறேன் எனவே இப்பொழுது நிறுத்திக் கொள்ளலாம் இன்றைய வைசால்புரிய திருமதி கே லட்சுமிபாய் அம்மே அவர்களுக்கும் திருமதி அலமேலு புருஷோத்தம் அவர்களுக்கும் நெடுமணித்த அவர்களுக்கும் நன்றி கூட எல்லா சொற்புகளும் வழக்கம் நடைபெறும் நாளைக்கு இங்கே சுதர்சன சதகம் வெள்ளிக்கிழமை ராமாயண தனி சுலோகம் சனிக்கிழமை லட்சுமி சிவசரம் ஞாயிற்றுக்கிழமை நாலாயிரம் செவ்வாய்கிழமை சூரிய சிவசரமாவும் மீண்டும் அடுத்த புதன்கிழமை இங்கே சூரிய சதுரதாக சந்திப்போம் ஜெயஸ்ரீமன் நாராயணன்